விடயவாசையாகிய நக்கணம் விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய ஆசை இருக்கே அதுதான் முதலை அந்த முதலையை யாதொரு மூச்சுவானோன் எந்த ஒரு தீவிர மூச்சுவா இருக்கிறானோ மோட்சிச்ச உடையனா இருக்கிறானோ அவன் இலங்கிய விவேகமாகும் கோதிலா வசியினாலே கொய்வன் விளங்கிக் கொண்டிருக்க எப்போ விவேகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு அது சரி வராது தொடர்ந்து விவேகம் இருக்கணும் அது இலங்கைய விவேகமாகும் கோதிலா வசினாலே குற்றமில்லாது கத்தியா இருக்கணும் கத்தி முக்கத்திலிருந்த வெட்டுமா வெட்டாது அப்படின்னா விவேகம் இடமில்லைன்னா முடியாதுன்னு அதுதான் கூறுமையா இருக்கணும் கத்தி நல்ல அப்படி வெட்ட முடியும் அதனால கோவிலா வசினாலே கோய்வன் நாசம் செய்வான் அன்னவனே அப்படிப்பட்டவன் தான் யாதும் வாதகமில்லாமல் இந்த வாரதியை கடக்க வல்லோம் அப்படி விவேகம் வைராக்கியம் அவ்வளோ அவ்வளோ இருக்கோ வாதகம் கெடுதல் இந்த மேலே சொல்லப்பட்ட சம்சார சாகரம் சொல்லப்பட்ட கடலை கடக்க வல்லோன் சாமர்த்தி வளையவன் மற்றவர்கள் ஆகவே எல்லா விஷயங்களிலும் தேவைக்கு அதிகமாக போகும்போது விவேக வைராக்கியம் வெளிப்படணும் இப்படி வெளிப்படலன்னு சொன்னா துக்கம்தான சொங்கவே கிடையாது அதனால வரக்கூடிய துக்கம் கூடுதலாக குறைச்சா இருக்கலாம் ஆனால் துக்கம்தான் வைராக்கியம் விளையாண்டா முடியாது உணவு விஷயத்திலே அப்படித்தான் பார்க்கிற விஷயத்தில் அப்படித்தான் வாக்கு வாக்குந்திரியம் இருக்கே அது மிக பொள்ளாது யா நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லலுக்கு எதை காக்கலையாக்க முதல்ல காப்பாத்து சம்பந்தப்படும் போதும் அடக்கலாம் அடக்கி வைக்கணும் அப்ப இல்ல சொன்னா நாக்கு ஒன்னு சொல்லி விட்டாக்கருக்கு மாதிரி பல்லுதான் உடைக்கிறான் பல்லு சும்மா இருக்கு அத போய் அடிக்கிறான் பல்லு அடிச்சிருக்க அப்படிங்கிறான் நாக்கு ரெண்டுங்களும் இருக்குந்திரியம் வாக்கெந்திரியம் ரெண்டும் இருக்கு அந்த ரெண்டு இந்திரியம் இருக்கு ரெண்டையும் அடக்கினாதான் சரியா போகும் அதுக்காக முழுமையாக அடக்கிட்டாலும் விவகாரம் நடக்காது எதுவும் இவ்வளவு தூரம் நாம் தேவையோ அவ்வளவு தூரம் வச்சுக்கணும் அதுக்கு போகும்போது தடுத்துட வேண்டியதான் அப்படி தடுக்கக்கூடிய சாமர்த்த விவேகம்னு பேர் வெறும் பார்த்தா வைராக்கி இருக்கணும் இவரதி வைராக்கியில் முடியாது ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் வைராக்கியம் விவேக வைராகி இருக்கணும் சில பேர் பாருங்க எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான் கடிய துக்கம் பண்ணுவாங்க வாய் சும்மா சொன்ன வாயின் அப்படிம்பாங்க பேசிக்கிட்டே இருக்கான் பாரு வளவலான்னு வளவலாம் பேசிட்டு இருக்காயா அப்படிம்பாங்க பேசிதான் பேச வேண்டிய நிலத்துல பேசணும் பேசணும்னா வாய் முடிக்கணும் அப்படி இருக்கிறதுனால அவன் தப்ப முடியும் எதுக்கெடுத்தாலும் பதில் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தவன்னா அசக்தி விரயமாகுது குற்றமும் ஏற்படுது ஆகவே இது வைராக்கியம் அதுக்கு முதல்ல விவேகம் இந்த ரெண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளோக்கெவ்வளவு விவகாரத்தில் சுகம் துக்கம் இல்லைன்னு துக்கம்தான் கிடைக்கும் சுத்தமா சோல் போல நெறியில் சென்றோம் மெத்தவும் துன்பம் துஞ்சல் மேவுவன் மேலும் மேலும் புத்தியோடு உயர்ந்தவன் ஆசான் சொல்லி வைத்தனன் நெறியில் நெறி போன் வரமான பயனே சார்வன் சுத்தமா புத்தியின்றி சூழ்குலன் நெறியில் சென்றோன் அவனுக்கு சுத்தமான புத்தி இல்லைன்னா விவேக வைராக்கியல் அர்த்தம் வேகம் வைராக்கியம் அது ஏது வரைக்கும் இருந்தாக ஏதோ கொஞ்சம் பலன் கொடுக்கும் சொல்கிற காரியம் அவதி பிறந்தவன் இருந்தால் முழு பலன் கிடைக்கும் புத்தமாம் புத்தியின்றி அப்படி இல்லாமல் சூழ் புலன் நெறியில் சென்றோன் இவனை சூழ்ந்திருக்கின்ற அஞ்சிந்திரியங்கள் பத்திந்திரியங்கள் இருக்கின்றன ஞானேந்திரியங்கள் அஞ்சு வர்மேந்திரியங்கள் ஐந்து அதிலே வழியே அதுபோறப்போக்கிலே போகிறவன் மெத்தவும் துன்பம் துஞ்சல் மேவுவன் மிக அதிகமாக துன்பத்தை அனுபவிக்கிறவனாக பொருந்துவான் அனுபவம் பொருந்துவான் அதனால அவளும் துக்கம்தான் நம்ம உலகத்துல துக்கத்துக்கு காரணமே இதுதான் அந்த துக்கம் பல வகையில் வரும் அதாவது சண்டை சச்சலம் நோய்கள் வழக்குகள் இப்படி பல விதமா வரும் நஷ்டங்கள் குடும்பங்கள்ல வியாபாரங்கள்ல நஷ்டங்கள் இழப்புகள் இல்லையா தினிமையா வருது காரணம் என்ன விதா அடக்க முடியாத காரணம் தான் சொல்றாங்கல்ல சும்மா ஒன்று ஒன்று தான் சொன்னான் கோ கோச்சுட்டு போய் திருத்தி போயிட்டாங்க அப்படிங்குறாங்க அப்படி சொன்னது சாதாரண சொல்லு மாதிரி தான் இருந்ததுதான் அது ஒரு நியமித்தமா ஆயிடுச்சே அவங்க மரணத்துக்குன்னு சொல்றாங்க அது காரணம் என்ன ஏன் அந்த சொல்லு சொல்லாமல் இருக்கலாம் மரணம் வைராக்கியமில்ல வச்சு போட்டும் சொல்றவனுக்கு வைராக்கியமில்ல இல்லை பொறுத்துக்கு வேண்டிட்டுதான் அப்புறம் கெடுசா கெடுசா பேசணும் முடியுமா ஆளை பொறுத்து தான் பார்க்கணும் அவன் விவேகமா இருந்தா திருந்து நம் சொல்லாபம் நான் வந்து அந்த பேசக்கூடாதுன்னு பேசப்படாது நான் கிடைக்கிறனும் அவர் சொல்றாரு அப்படிங்கறதுக்காகவோ அல்லது நாம் சொன்னால் நமக்கு பெருமை ஏற்படுவது நினைக்கிறது அங்கே நமக்கு வேண்டாம் நமக்கு எதோ வந்தவரும் பக்தி மாறு என்று துன்பம் துஞ்சல் மேவன் மாறாக மேலும் மேலும் உத்தம புத்தியோட மேலும் மேலும் அங்கேயும் சேர்த்திக்கலாம் துன்பம் துஞ்சுவான் மேலும் மேலும் உத்தம புத்தி ரெண்டு பக்கம் சேர்த்திக்கலாது உத்தம புத்தியோட உயர்ந்தவன் மேன்மை அடைந்தவன் விழை உராகத்தினால் ஆசான் சொல்லி வைத்த உள்நாதர் உபதேசம் பண்ணிக்கிற பிரகாரமாக அதாவது விவேகிரியத்தோடு கூடி இந்திரியங்கள் வசப்படாமல் என்று சொல்லியிருக்காரு அதன்படி வைத்த நன்னெறி நடப்போன் அது சன்மார்க்கத்திலே செல்பவன் வரமான பயனே சார்வன் உயர்ந்த பிரயோஜனத்தை அடைவானவுடைய இது மாதிரி துக்கமான பிரயோஜனம் அடையமாட்டான் ஆகவே இந்த இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கனிமேந்திரங்கள் பத்தேந்திரியங்களையும் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியும் அவ்வளவுக்கு எவ்வளவு வசப்படாமல் அடக்கும்தான் பார்க்கணும் இல்லையே அதுவழி போவிட அப்படி போனாக்கா துக்கந்தான தவற வேறு கிடையாது சுகம் இருக்கு என்பதே இந்த வாழ்ச்சொழி நிச்சய நீ தேந்தா எனக்கு நன்முத்தி சேர இச்சையே இருக்குமாயில் இப்புல நீக்கி ஐந்தையும் நீ டத்தை போல தூரவே போகத் தள்ளி உச்சம நற்குணத்தை ஒளிவர உவந்து சார்வாய் தொண்ணூத்தி மூன்றாவது பாட்டு மீண்டும் சொல்றார் நிச்சயம் ஏதே ஏ சிசனே இதுதான் உறுதியானது ஏ தவிர மாறுதல் கிடையாது மகிந்தா நினைக்கு நன் முத்தி சேர சரக்கு நிவர்த்தி பரமானந்த பிராப்தி ஆகிய மேன்மை பொருந்திய புத்தியை அடைய இச்சையே இருக்குமாகில் ராசியை உண்மையிலே இருக்குமானால் இப்புலன் இச்சையே இருக்குமாகில் இப்புலன் அனைத்தையும் நீ இப்புலன்கள் என்ன ஞானேந்திரம் கர்மேந்திரம் அண்ணன் சேர்த்தீங்க நீ சுச்சமாத்தைல விஷம் விஷம்னா நான் ஒன்று யாரும் விரும்புவதில்லை அப்ப நினைத்த நீக்குத்தான் பார்க்கறோம் சடங்குல பாமியும் கழிச்சதுன்னா அந்த சதையை அப்படி அறுத்து போட்டுருவாங்க அறுத்து போட்டாத அந்த விஷம் அதில் போயிரும் அப்படி செய்யறது உண்டு இல்லைன்னா உறுப்புகள் கையோ கா வேற குறிப்பிட்டே அப்படி செய்யறாங்க அப்புறம் அது ஓ அல்பமாக நினைக்கிற விஷயத்தை நான் போட்டுவதில் தூட்டுகிறோம் போல தூரவே போக தள்ளி அதை நம்மை விட்டு வெகு தூரம் செல்லுமாறு நீக்கி உச்சமாம் நற்குணத்தை மேன்மை பொருந்திய ஒருந்த சத்துவகுணத்தை ஒழிவு அற நிரந்தரமான இடத்தில் தங்கிருக்கும்படி உவந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னவோ சாமி சொல்றாள் இது பெரிய வேலையா இருக்கு இது யார் செய்வாங்க என்ன பண்ண செய்யலாம் அவருக்கு சங்கடப்படுறாரு அப்படின்னாக்க அவருக்காக செய்யுங்க என்ன சொல்ற நன்முத்தி சேர இச்சை இருக்குமாக இருந்தா செய்யப்பா இல்லைன்னு வேணாம் இல்லைன்னு செய்வேன் யார் கல்யாணப்படுத்தாங்க இருக்குமாக நீ செய்யும் அப்படி செஞ்சாக மேமே பொருந்த நற்குணத்தை ஒளிவர வந்து சார்வாய் அப்போ சந்தோஷமாக அதை சாரமுடியும் இருக்க முடியும் என்பது சொல்றார் நித்தமாம் அருட்களி நேர்நடை ஒருமை மற்றும் சுத்தமாம் சாந்தி தாந்தி உரைத்தமற்ற உத்தமா குணம் அனைத்தும் ஓங்கிய சுதையைப் போல புத்திர வன்பினோடு புந்தியேற்பொருந்துவாயே நாளாவது பாட்டு மீண்டும் சொல்றாள் நித்தமும் அருட்களிப்பு நாள்தோறும் அந்த குருநாதருடைய கிருவினாலே சொல்லப்பட்ட வாக்கியங்களை நினைத்து நினைத்து சந்தோஷம் அடையணும் நேர்மையான நடையா இருக்கணும் உள்ளொன்று வைத்து உரம் ஒன்று பேசுவார் உறவு அளவாமை வேண்டும் என்றார் அப்படி இருக்கப்படாது நம்பிக்கை துரோகம் கேட்ட அவகாசங்கள் கூடாது என்றார் நேர்நடை பொறுமை சைப்புத்தன்மை பொறுமை இதெல்லாம் மிக முக்கியம் ஏன் சொன்னா ஜீவர்கள் அநேக விதம் ஜீவபோதங்கள் அளவிலே மேந்தனே செய்கையும் அளவில்லை அதுபோல ஒருத்தி மக்களே தங்களில் பயக்கிற உலகங்களும் கண்டுவேன் ஒரு அபிப்பிராய உணர்ந்து அபிப்பிராய ஏற்றுவாரும் எதிர்பார்க்க முடியாது ஒருத்தர் சொன்னார்ன்னா அதை ஏத்துக்கிட்டா ஏற்றி நல்லதுதான் ஏற்கனவே இருந்தாலும் இருக்கலாம் கொடுக்க முடியாது அவர்கள் ஒரு குடும்பத்தில் அப்புறம் ஒருத்தர் சொல்லுக்கு ஒரு சில சமயங்கள் ஒத்துக்குவாங்க எதிர்பார்த்த அதில் கொஞ்சம் சலுகை கொடுத்து கொஞ்சம் விட்டுற வேண்டியது தான் நமக்கு நல்லதாக இருக்கலாம் அவங்களுக்கு பிடிக்கிறேன்னா விட்டுற வேண்டியது தான் சில சமயங்களில் ஒத்துக்குவாங்க இது குடும்பத்தில் அப்படித்தான் அதே மாதிரி சமுதாயத்தில் எல்லா இடங்களும் அப்படித்தான் இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை மயன் காரியம் அனாதிகாலத்திலிருந்து அப்படிதான் வருது அப்படி இருக்கிறதுனால இந்த பொறுமை குணத்தை அங்கே கையாளணுங்கிறது தான் சொல்ல இதெல்லாம் நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான் பாரு அப்படின்னு கோபப்படுவேன் அபிப்பிராயம் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்புறம் அவர்கள் செய்யக்கூடிய தீங்குகள்னால் நமக்கு தொல்லை வந்தா சருப்பு தன்மை வச்சுக்க வேண்டாம் சரி ஞான மாத்திர போறவர்களுக்கு இது அனுகூலம்னு நினைச்சுக்கணும் சொன்ன அவர்கள் நம்மை ஏதோ காலத்தினால துன்பப்படுத்த வச்சுக்கோங்க அப்போது இந்த துன்பத்தை ஜெயிக்கிறோம் ஜெயிக்கும் போது என்ன செய்யணும் ஜெயிப்புத்தன்மை பழகுவதற்கு இவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தான் அவனுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கணும் இல்லைன்னா வாய்ப்பு ஏது வாய்ப்பு கிடைச்சது பாருங்க இவனால கிடைச்சது அவனுக்கு நன்றி தெரிவிக்கும்படியே கோவப்படப்படாது அப்படின்னு ஒரு மனோபாவணும் அப்ப கோபமும் போயிடும் சைப்பு தண்ணியும் வளருது நமக்கு நம்ம காரியமும் அமைதியா இருந்திடும் தொந்தர கொடுக்க இருக்காது அங்கே இதெல்லாம் ஞான சாதனத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் இப்படி நம்ம செய்து அபியாச பலம் இருக்குமே ஆனால் நாளில் பழைய போகுது பொறுமை செய்புத்தன்மை பழைய போன பிறகு அந்த கோபதாபங்கள்லாம் பழைய படிக்க வேகம் இருக்காது குறைஞ்சிருக்கு இதெல்லாம் உபாயங்கள் அதனாலதான் சொல்றேன் போர்மை மற்றும் சுத்தாம் சாந்தி தாந்தி சுத்தம்னா அவதி பிரிந்து வந்ததுன்னு அர்த்தம் ஆக்கணதண்டம் தாந்தி புறக்கணதம் இந்திர மனதை முதல்லயே அடக்கணும் முள்ளத்திலேயே ஒரு விஷயத்தை குறித்து வேகம் கிளம்புன்னு உள்ளே அடக்கணும் அடங்கலைன்னு சொன்னாக்க இந்திரியம் மூலம் பாய ஆரம்பிக்கும் அப்புறம் இந்திரியங்களே அடக்கணும் இந்திரியங்கள் அடக்கிறோம் அருணிக்கா ஓடுதுன்னு சொன்னா சமந்தம் விடல் அந்த கருமத்தை விட்டணும் அது கூட இல்லை சமந்த விடல் சகித்தல் அதனால் வரக்கூடிய துன்பங்கள் அல்லது லாபங்கள் எல்லாம் போனால் பரவாயில்ல என்று சமந்தமல் சகித்தல் சமாதானம் சமாதானம் செய்யணும் நூல் ஆற நூலை கொண்டு அல்லது பெரியவருடைய அனுபவத்தைக் கொண்டு நம்முடைய முன் அனுபவத்தை கொண்டு இந்த காரியங்கள் கூட இந்த நோய்களில் அப்படிங்கிற சமாதானம் பண்ணும் அல்லது இந்த காரியம் போனவன கஷ்டமா இருந்தாலும் லாபம் உண்டு இப்படி சமாதானம் பண்ணும் சமாதானம் பண்ண இவ்வளவு செய்யறது விசுவாசம் இருந்தால்தான் இவ்வளவு காலம் நடக்கும் சிறப்பே ஒரு சாதனத்தில் ஒரு அங்கமா வச்சிருக்காங்க இவ்வளவு இருந்தால்தான் இத காரியம் நடக்கிறது சமசம்பத்தின்னு பேரு ஒன்று போட்டு சம்பந்தம் உண்டு இவ்வளவும் மனசுல பழக்கப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு காரணத்தினாலே விவகாரங்கள் வரும்போது இதை பயன்படுத்தணும் பயன்படுத்தி ஆறும் தோல்வி அடையலாம் தோல்வியடைந்த பிறகு மீண்டும் இதை சிந்தனை பண்ணி திடப்படுத்திக்கணும் தோல்வியை வெற்றிக்கு முதல் பிடிம்பாங்க தோல்வி பற்றி அஞ்சப்படாதுன்னு வீரர்களுடைய கருத்து அதனால தோல்வி அடைந்தபோது தோல்வி அடையப்படாது ஏன்னா அபியாச பலம் இல்லாதனால தோல்வி வரத்தான் செய்யும் அதன் பிறகு மீண்டும் மீண்டும் மொழி பண்ணமுன்னா வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் அகப்போர் பேர் இருக்கு புறப்போர் அது மற்றவர்களுக்கு புரிந்தது மூச்சுக்களுக்கு அகப்போர் தான் பிரதானம் அவர் புறப்போர் தெரியும் அகப்போர் தெரியாது அகப்போர் தெரியாத காரணத்தினாலதான் எங்கேயும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது புறப்போர் உள்ளவர்கள் அகப்போர் உள்ளவர்கள் எங்கேயும் மாட்ட மாட்டாங்க என்னை இங்கேயும் ஜெயிச்சுடுறாங்க மனசை வெளியே விடாம இங்கே ஜெயிக்கிற காரணத்தினால வெளி விவகாரங்கள்ல மாற்றுறது அடி இங்கே உள்ளே நடந்து போகுது அந்த அளவுக்கு மனம் விவேக வைராக சமரசம்பத்தி மூத்தி மூச்சத்து அதெல்லாம் தேவைப்படுது அப்படிப்பட்ட நிலையதான் இங்க சொல்ற சுத்தமா சாந்தி தாந்தி சூக்க நூல் உரைத்த அத சமாதானம் சொல்லும் போது சாஸ்திரங்களுடைய நுண்மையான கருத்தை எரிஞ்சுக்கணும் அனைவரும் நிறைய படிப்பாங்க கருத்தை விட்டுருவாங்க பன்னாடை மாதிரி பண்ணாடே வந்துருச்சா கரண்டே விட்டு முடிக்கும் தான் வேலை மூளைக்குதான் வேலை உடம்புக்கு வேலை கர்மகாண்டத்துலதான் கர்மகாண்ட வேலை உடம்புகள்லாம் போறேன் அங்க போறது காயங்காய் பார்க்கறது போறது கோயில் கிட்ட கம்பாத்தியம் பண்றது தீர்த்த யாத்திரை பண்றது கர்மகாண்ட வேலை செய்க வந்து மனதுக்கு புத்தி அந்த காலத்தான் வேலையே இந்த வேலை கடினமான வேலை தான் இல்லை சாமானிய வேலை இல்லை இதுல எந்த அளவுக்கு வெட்டி கிடைக்குதோ அந்த அளவுக்கு கிடைக்கும் விளக்கம் கிடைக்கும் இதுதான் நம்ம கூட வர்றத நீ கர்மம் எவ்வளவு செய்யுங்க அது கூட வராது கர்வம் இல்ல கர்மத்தின் மூலமாக சேவை செஞ்சிருந்தா அது புண்ணியமாக மாறி கூட நீ சேவை செய்யாம தேவை மட்டும் செஞ்சீங்கன்னா பாவம்தான் போட வரும் அப்படிங்குறது அதனால சாந்தி தாந்தி சூக்கமா நூல் சாஸ்திரங்களை படிச்சா பெருசு இல்லை படிக்கக்கூடிய நூல்கள் தாற்பயம் தெரிஞ்சுக்கணும் குறைத்த மற்ற உத்தம குணம் அனைத்தும் உத்தம குணம் சத்து குணம் தான் அதனுடைய காரியங்கள் என்ன இதெல்லாம் சத்துக்குல காரியங்கள் தான் விவேகம் வைராக்கியம் சாமரசிய சம்பத்தி மூர்ச்சத்துவம் சிறுணம் மனநித்தியாசனம் விச்சாரம் இதெல்லாம் சத்துக்குல காரியங்கள் உத்தம குணம் அனைத்தும் உங்கிய போல அந்த காலத்துல பாருகளுக்கு அடைஞ்சி அமிர்தெடுக்காங்களா சுதை என்ன அமிர்தம் அப்படி போல மேன்மை பொருந்திய அமிர்தத்தைப் போல புத்திரா சிஷ்யனே அன்பினோடே புந்தியில் பொருந்துவாயே நான் சொல்றதுக்காக நீ மனசுல வைக்க வேண்டாம் பிரிந்தோடு அன்போடு மனசில் தரித்துக் கொள்வாய் அப்படி தேவையானால் இந்திரியங்கள் வசப்படக்கூடிய மனதை மாற்றி அமைத்து நிலைநிறுத்த வழிபிறக்கும் முடியாது என்பதை பதிவே சந்ததம் நீ சகல காரியம் விட்டே ஆதி இல்லாவத்தை பந்தம் தன்னின் கோதிலாமுத்தி தன்னை குறைவல தேடுவாயு ஏகமா தன்னை எவ்வளவும் நம்பிடாதே விவேக் சோடாமில்ல பாட்டு இந்த பாட்டியில் மூலமாக முடியுது இதாவது பாட்டோட முடிய போகுது சாதிவே சந்ததம் ஏ சத்துகுணமுடைய சிஷியனே சந்ததம் நிரந்தரமாக நீ சகல காரியமும் விட்டே லௌகிக காரியங்கள் அனைத்தும் என்ன அர்த்தம் ஆத்மீய காரியமாக சிவனாதிகள் விடப்படாது விட்டணும் அனைத்தையும் விட்டே ஆதி இல்லா அவித்தை ஆக்கிய பந்தம் தென்னின் ஆதி இல்லை அதனால அனாதின் அனாதியா வந்து அவித்தை அதனால அஞ்ஞா வந்து அனாதி அது சொல்வதில்லை மின்ஞானத்தாலே விடுமென்றவர் ஆறு அனாதிகள்ல இது ஒண்ணும் இன்னும் தீ சொல்லாம் ஆனால் அவளை கற்பித அனாதி அதுக்கு அந்தம் வாசவனாதியாக பிரம்மத்துக்கு அந்தம் கிடையாது அதனால வாசவனாதன் சொல்லப்படும் ஆதி இல்லா அவித்தை ஆக்கிய பந்தம் தண்ணி அது அவித்தை தான் பந்தத்தை உண்டாக்குனத வாசமாக ஆத்மா பந்தம் கிடையாது பந்தமில்லாத ஒன்றுக்கு பந்தத்தை உண்டாக்குனது அவித்தைதான் அப்படி சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு ஈஸ்வரனுக்கு மறைப்பு ஏன்னா சற்று குணத்தை பிரதிம்பிக்கிறதுனால மறைப்பில்லை ஜீவர்கள் எல்லாம் ரஜோணத்தை பிரதிம்பித்திருக்காங்க அதனால எங்களுக்கு மறைப்பு இருக்கு அதனால பந்தம் உண்டாக்குனது அவிச்சைதான் கோதிலா முத்தி தன்னை குறைவர தேடுவாய் அந்த பந்தம் தண்ணில் இருக்கிறதுனால அதிலிருந்து விடுபட்டு குற்றமில்லாத முத்தி சஞ்சீவிரிதமில்லாத முத்தி தான் குற்றமில்லாத முத்தி அதெண்ணெய் குறைவர தேடுவாய் அது இன்னும் கொஞ்சம் குறைவு இருக்கிறது பாக்கி இருக்கிறது நினைக்காமல் முழுமையாக அந்த சந்திவிரதங்கள் நீங்கும்படியாக திடமாகும்படி பொருட்டி செய்ய வேண்டும் முதல்ல பொரு அதிபஞானமாக வரும் அப்புறம் படிக்கிறவங்கள் யோ ஏகமாம் ஏகம் தென்னை அதற்கு முதல் அடிப்படையாக செய்ய வேண்டியது காரிய குற்றம் பொ தேவத்தை எவாதான் என்ற எனது என்றோ அந்த பாவனையை முன்னே இருந்தது அபியாச காலத்தில் அதை முற்றிலும் நீக்கணும் அப்பதான் ஆருடம் வரணும் சொல்றார் எனது ஆடை பொன் போகன்ற முகம் கார்கை மெய்யன்றும் தனதாய உரைப்பான் வகுத்தின் தோனை தான் என்று சொல்லத்தக்கதன்றி தான் என்று அயர்த்தும் சொல்லத்தக்கதன்றி மறந்த சொல்லப்படாத சரிவத்தை நான் என்று ஏன் அப்படின்னு சொன்ன தனக்கு உடமை பொருளா இருக்கிற பொருள் தான் சொல்ல முடியுமா அப்படிங்கிறார் எனதாடை பொன்போ மகன் டையல் என்னுடைய வசனம் என்னுடைய நகை என்னுடைய பூக்கள் பொன் பூ மகன் கையல் மனைவி என்றெல்லாம் எனது என்னன்னு சொல்லும்போது எனக்கு அந்நிய பதார்த்தங்கள் சித்திக்கிறது உடமை பொருளும் சித்திக்கிறது பாய்மா குதிரை யானை இவங்கம் யானை இதெல்லாம் அந்நிய பதார்த்தங்கள் நல்லா தெரியுது அது இருக்கும்போது இவங்க முகம் கால் கை மெய்யன்றும் அப்புறம் என் முகம் என் கால் என் என் கை என்ன சொல்றோம் அப்படி இருக்கும்போது அதை அப்படியே பார்க்காம என்ன செய்யறாங்க தனக்கு அன்னிமா இருக்கிற வசுவை தானே என்று பார்க்கறதுக்கு எப்போ தனது என்று உனைக்கிறாங்க தானா சொல்லப்படாது தனது என்ன எனது தான அயழ்த்தவும் சொல்லத்தக்கது மறந்தும் சொல்லப்படாது நீங்க போறது இல்ல சாதனை தயாரா இல்லையான்னு அன்போசாரத்தில் முதல் பாட்டு வைக்கிறார் அகழ்த்தும் சொல்லத்தக்கது மரணமும் சொல்லப்படாதான் இப்போ அஞ்ஞான காலத்தில் ஞாபகப்படுத்தினா கூட ஆத்மா நானும் வர மாட்டேங்குது மறந்து க்காக வரமாட்டேக்குது மறந்து இருக்காது நம்பிடாது திருவும் நம்பப்படாது என்று இதுவரைக்கும் தொண்ணூத்தி அஞ்சாம் பாட்டு வரைக்கும் அந்த சரீரத்தில் உள்ள குற்றங்களை சொல்லி அதில அனான் அனாது அனான்மான்னு சொன்ன பாடுது அதில சொல்லி தோஷ சொல்லி முடிச்சார் மோதியகம் முடிவிலே பார்த்தமேயா ஈதினை யாவன் காப்ப இச்சை செய்திமானிப்பன் ஓதியேகத்தில் ஒன்றிய அபிமானத்தால் கோதிலா தன்னான்மாவை குமரனே கொன்றவன் தான் ஏ குமரனே சிஷனே இந்த சங்கீதத்திலே தேகம் நானுங்களை புத்தி வைக்கப்படாது தேக போஷவன் ஆத்மாவை கொன்றவன் ஆவான் தலைப்பு தேகத்தை ரச்சிக்கணுங்கிற கருத்து இருக்கோ அவன்தான் உண்மைஸ்வரமான ஆத்மாவை கொன்ற காலம் வரும் அவனுக்கு அது என்ன கொன்ற பாவம் எப்படி வரும் துக்கம் தான் வரும் அதுதான் கொன்றபாவம் செத்து போயிட்டா துக்கப்படுறாங்களே இல்லையா அதே போல இங்க ஆத்மாவை கொன்றதுனால துக்கப்படுறாங்க விசேஷங்களே கிடைக்கும்படியே கிடைக்கல துக்கப்படுறாங்க தேகம் முடிவிலே பராமேயான் நமக்கு சம்பந்தப்பட்ட கர்மானுசாரம் கூடிய இந்த சரீரமானது முடிவிலே மரணத்திற்கு பிறகு பாராட்சிய பொருள்களுக்கு தான் இது இரையாகிறது பட்டம் தான் சொல்ல பாட்டு நம்மளும் நினைக்கிறோம் நாயினி கழுவு எல்லாம் எனதுன்னு நினைக்குது அப்படின்பாரு அப்படி இருக்கிறார் ஆகவே செத்து போயிட்டா பொய்ச்சிட்டவன்னா என்னாவது மண் அரிசிப்படுது அங்கே புல்லு சாப்பிடுது இறச்சிவிட்டு அதிலும் சாப்பிடுது இது நமக்கு உரிமை கிடையாது முடிவிலே பரார்த்தம் தான் அது காப்ப இச்சை செய்வ செய்த அபிமானிப்பன் இதை எவனாவது ஆசை வைத்து காப்பாற்ற அபிமானித்தாக்க ஓதியன் தேக தேகத்தில் ஒன்றிய அபிமானத்தான் அவன் சரீரத்திலே புரிஞ்சிருக்க அந்த அய்மானத்தின் காரணமாக கோதிலா தன் ஆன்மாவை குமரனே கொன்றவன் குற்றமற்ற அந்த ஆத்மாவே அவன் கொண்டவன் கொண்ட குற்றம் ஏற்படுகிறது கொலை கூட்டம் சேருது கொலை குற்றத்தின் பயன் என்ன உலகத்தில் ஜெயில போடுறான் இதுக்கப்படுறான் அதே போல் இங்கே பந்தமாக இருந்து கொண்டு இதுக்கப்படுறான் இதே பாட்டி முன்னார்கூட சொல்லியிருக்கார் ஐந்தாம் பாட்டில சொல்லியிருக்கார் இதில் இருக்க மயக்க நீங்க முடிய இல்ல மயக்க நீங்கள் எய்திய மனுடத் தேகம் அத்திலும் ஆரணார்த்தம் அறிவதற் கேதுவான ஒத்தநல் உணர்ந்தும் ஒத்த நல் அடைந்தும் உண்மையா முத்தி சேர எத்தனம் செய்யாமோடன் என்று ஆன்மாவை கொன்றோம் ஐந்தாம் பாட்டில் சொல்லு எத்திர ஏதுவாலோ எய்தியம் விட தியாகம் எது ஏதோ ஜென்மங்கள்ல புண்ணிய சேர்த்தனாலே செஞ்சத்தில் உள்ள கர்மங்கள் பலத்து வந்ததுனாலே மனதேகம் திருச்சி எத்திர வேதுவாலே தியாகம் அத்திலும் அரணார்த்தம் அறிவதற்கு ஏதுவாக வேவன் வேதாந்தம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு படிக்கிறாங்க ஒத்தநல் ஆண்மை உணர்ந்தும் அடைந்தும் ஆண் சரிவும் பெற்று ஒத்தன அணிந்தும் எத்தனம் செய்யா மூடன் முத்தி அடைய முயற்சி என்பவன் என்றும் ஆன்மாவை கொன்றான் அதே கருத்தை இந்த பாடலு சொல்ற ஏதாம் தேவம் தன்னை நம்பிடாதே என்கிறார் முன்னு கோதிலா தன்னான்மாவை கோவனே கொன்றவன்டான் எவன் கருத்தில் அபிமானத்தை வைத்துக் கொண்டு முத்தியாளருக்கு முயற்சி பகனில்லையோ அவன் கொலை குற்றவாளிதான் கொலை குற்றவாளி அரசாங்கத்தில் தண்டனை கொடுக்கறாங்க தண்ணினாலே துக்கம் அடைகிறான் அதே போல இங்கேயும் ஆண்டும் தண்டனை கொடுக்கிறார் தண்ணதான் பந்தம்ங்கிற ஜெயில் ஆகிருந்து அவன் துக்கம்ங்கிற பலனை அனுபவிக்கிறான் கருத்து ஆகவே சிறுக சிறுக சைவத்திலே நான் எனது என்கிற புத்தியை குறைத்துக்கொண்டே வருவார்கள் ஆனால் அவர்கள் ஒன்னாரிடவிலே பற்றி பெற முடியும் மறுவிய தேகங்காக்கும் மதியுடை தாகியாவன் அருமையாம் ஆன்மரோபம் அறிஞ்சிட காதல் செய்வன் உறவிய நக்கரத்தை ஒன்றிய தெப்பம் என்று கருதியே கடக்கவன் ஒன் காதல் செய்கின்றவன் என்றான் அதாவது தேகபோஷனம் செய்ய ஆத்ம ஞானம் சம்பவியாது என்றார் தேகத்தை வளர்க்க வளர்க்க ஆத்மயானம் கிடைக்காது அதுக்கு திஷ்டாந்த முகமாக வளர்க்கிறார் மறுவிய தேகம் காக்கும் மதிவுடை தாகி கர்மானுசாரம் பொருந்தி இந்த தேகத்தை காப்பதற்காக புத்தியுடையவனாய் இருந்து கொண்டு யாவன் எந்த பந்தப்பட்டவன் இருக்கானோ அவன் அருமையாம் ஆன்மரோபம் அறிந்திட காதல் செய்வன் அவன் மறிய தேவங்காக்க மதிவுடை தாகி அவன் அருமையான் ஆன்ம ரூபம் அறிஞ்சிட காதல் செய்வான் அவன் செய்வானா செய்ய செய்யமாட்டான் தேவங்காக்கிறவன் அருமையா ஆன்ம ரூபம் அறிஞ்சிட காதல் செய்வானா செய்யமாட்டான் என அர்த்தம் அது எது போலன்னு சொன்னான் உறவிய நக்கரத்து ஒன்றிய தெப்பம் அங்கே ஒரு ஆறு பெரிய ஆறு அதுல தாண்டி போகணும்னு நினைக்கிறான் அங்கு முதல்ல படம் தூங்கிட்டு இருந்தது ஓ இது ஒரு கம்பு இருக்கு மரக்கட்டை இருக்கு போயிடலாமே அப்படி ஏறும் உட்காந்து தள்ளி விட்டானா முடிச்சுக்கிட்டதான் எழுதிக்கிட்டே போயிடுச்சான் அவ்வளவுதான் படைப்பானாவே அது தீனியாச்சு அப்படி போல என்ன உறவிய நக்கரத்தே ஒன்றிய தெப்பம் என்று கடக்க அண்ணோன் காதல் செய்கின்றவன் என்றான் அப்படிப்பட்டவன் எப்படி அவன் முதலையை தெப்பம் போல உபயோகம் போய் செய்து அக்கறை அடலாம் நினைச்சு மோசம் போகிறானோ அப்படி போல சரீரத்தை வைத்து போஷகம் செய்தவன் சோகமா இருக்கலான்னு நினைக்கிறவன் இப்படித்தான் அவன் எப்படி அடிவானோ அப்படி உன் அடிந்தா போவான் ஆகவே சரீரத்தை போஷணம் செய்பவன் ஒரு காலத்தில் ஆத்மா போஷனம் செய்ய மாட்டான் என்பது கருத்து தேகமே யாதிளையிலே தியங்கான் என்ற மோகமே பெரிய காலன் மூச்சுவாம்பூடனுக்கு சோகமாரம் மோகத்தை சுத்தமாய் வென்றவென்றான் ஏகமா முத்தி பேற்றை எதிடச் சதுரனானோம் தொண்ணூத்தி எட்டாவது பாட்டு தொண்ணூத்தி எட்டு மோகத்தை ஜெய்கில் முத்தியாம் என்றான் மோக மயக்கம் சரீரம் நான் என்று எனது என்று சொல்லக்கூடிய மயக்கம் இருக்கு அதுல ஜெயிச்சா தான் முத்தி கிடைக்கும் இல்லைன்னு கே கிடைக்காது அந்த ஆத்மபுராணம் சொன்ன மாதிரி பிராமணன் உயர்வு அதனால அவன் மேலதான் இருப்பான் கீழே தான் உதேசம் சேர்க்கணும் குரு கிட்ட போனவன்னா வித்தியை கிரகிச்சு அவர் பணியில் பண்ணாது என்ன நீ மேல் ஜாதியோ கீழ் ஜாதி குரு கேள்வி ஜாதியாக இருந்தால் பணியில் பண்ணப்படாது வேட்டினா தொழிற்சி போடக்கூடாது அப்படின்னு எழுதுனா அப்புறம் தேகனத்திலே நானும் நினைக்கிறேன் நீங்க அதிஷ்டான ஆன்மாவை அறிய முடியுமா மறந்தாலும் அங்க போல சரி நான் என்ன அது ஜாதி எதுல இருக்கு சரீரத்தில் தான் இருக்கு ஆத்மால இருக்கு ஆக எவ்வளவு அறியாம எழுதியிருக்காங்க பாருங்க எழுதுனதா இடைச்சிருக்கதெல்லாம் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தேகமே ஆதியான திரளையிலே தியங்கான் என்ற தேகம் ஆதி சொன்னதுனால சரீரம் உறுப்புகள் அதனுடைய செயல்கள் இதெல்லாம் சேர்த்துக்கணும் தியங்கான் என்ற மயக்கம் போட்டு இருக்கின்ற மோகமே பெரியகாரன் அந்த மயக்கம் பெரிய யமன் அவனுடைய பெரிய யமன் மூச்சுவாம்பனுக்கு மோச்சைச்சு உடைய சிஷ்யன் எவனோ அவனுக்கு சோகமார் அம்மோகத்தை அது எது என்ன பண்ணதுனால துக்கம்தான் கிடைக்கும் துக்கத்தை பொருந்து என்ற அந்த மயக்கத்தை சுத்தமாய் வென்றவென்றான் பூர்ணமாக ஜெயிக்கிறோம் அந்த அரிமானத்தை முற்றிலும் விட்டு அப்படி விட்டார்தான் ஏகமா முத்தி பெற்ற எயில சதுரன் ஆனும் எங்கு நிறைந்த சச்சிதானந்த பரமம் சச்சிதானந்த நித்தியபூர்ணமாகிய ஒரே ஒஸ்து பரமம் ஏக ஏவாத்வைதம் ஒன்றே ரெண்டல்ல முத்தியை அடைய முடியும் அதுவரைக்கும் அடைய முடியாது ஆகவே தேகத்தை நான் என்ற அபிமானம் எதுவரைக்கும் விட்டானோ அது வரைக்கும் அவன் ஆத்மாவை பிடிக்க முடியும் சரீரத்திலே ஆத்மா என்ற புத்தியோடு அது நான் என்றோ எனது என்றோ விஸ்வாசம் வைத்துக் கொண்டிருக்க வரைக்கும் அதிஷ்டானத்தை பிடிக்க முடியாது விட்டாத முடியும் இதை விடுறதுக்கு தான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு வாஸ்தவ அது எந்த சாதி ஜாதி சைரியமா இருந்தாலும் கூட சொப்பனத்திலேயே கிடையாது இந்த சேரும் கிடையாது சொப்பனத்தில் உள்ள சேரும் இங்கே இல்லை ரெண்டும் சுளுத்திரே இல்லை இந்த மூணுமே துரியமாகிய ஆத்மாவில் கிடையாதுன்னு சொல்லப்படுது இந்த விசாரம் இருக்கும்போது எங்கே இது ஆத்மா தான் இருக்குன்னு சொன்னான் அப்புறம் சோழசரீரத்தை எப்படி பிரதான நினைக்க முடியும் படுத்தவன செலவு இல்லையே ஆரோக்கியமாக தூங்குறான் சொப்பனத்திலே அனாரோக்கியமாக இருக்கான் இங்கே செல்வந்தினா இருக்கான் இங்கே வரினா இருக்கான் இங்கே வரியினா இருக்கான் செல்வந்தினா இருக்கான் அவன் சேரத்தில் போக பாக்கை அனுபவிக்கிறான் சத்தியம் போலதான் தோற்றுது நித்தியா தோற்றவில்லை அப்புறம் முடிவு அந்த போலதான அல்லதா இப்படிப்பட்டவருக்கு போகணுமான்னு ஆச்சரியப்படுறான் அப்படி சரீரம் நிலையானதா விசாரத்துக்கு இல்லையிலேன்னு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறார் அதனால இந்த விசாரம் இருந்தா தான் சரீரத்திலிருந்து ஐமான் நீங்கும் அதனால்தான் ஏகமா முத்திப்பேற்றி எய்த சதுரன் ஆனோன் அவன் தான் சதுரன் சரண சாமர்த்தியடையவன் அர்த்தம் மோகம் ஜாதினை முன் உள்ள முனிவர்கள் வென்று நன்ற பூரணவான்மாவில் ஏத்திய பதமடைந்தார் தேகதாரம் சுதாதி திரளிலேயி சைந்த வந்த மோகமா காலந்தன்னை முழுது வென்ற பதம் சேர் இந்த பாட்டு ரெண்டு பாட்டு சொல்றார் மோகம் யாதினை முன்னுள்ள முனிவர்கள் வென்று இத்த தேகம் நான் என்று எனது சொல்லக்கூடிய இந்த மயக்கத்தை முன்னே உள்ள மானசீவர்களாகிய ரிசிகள் வென்றார்கள் நன்றாய் திருத்தமாய் சத்தியவிரதமில்லாமல் ஏகபூர்ண ஆன்மாவில் ஏத்தியே ஏத்திய பதம் அடைந்தார் ஒரே வசுவா இருக்கின்ற ஏகமேவாத்தியம் சொல்லக்கூடிய அந்த பரிபூர்ண வஸ்து இருக்கே ஆத்மா அதில் ஏத்தி ஏத்திய பதம் அடைந்தார் அதில் ஏத்தி உயர்வுடைய அந்த பதத்தை பெற்றார்கள் ஏன்னால் விசாரணை நட விசாரணை தான் ஞானத்துக்கு நேர் சாதனம் தேகதாரம் தேகம் தாரம் சுதாதி திருளியிலே இசைந்த அந்த மோகமாங் காலன் அது எப்படி மயக்கத்து கொடுவதுன்னு சொன்னாக்கா சைரீரத்தை நான் என்று எனது என்று பாவனை பண்றதை விட எனதுங்கிறத விட நானுங்கிறது அதிகம் சைரத்தில் பாவனை எனது கூட குறைவுதான் அப்படி நான் அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் நான் என்று சொன்ன பிறகு மனைவி அது சம்பந்தம் சரி சம்பந்தம் தான் குழந்தைகள் சுதாதி மக்கள் அது சொன்னதுனால பொருள் வீடு வாசல் சுற்றத்தாறுகள் எல்லாம் சேர்த்து வேண்டியதுதான் இவ்வளவோ வந்து விட்டன தேக தானம் சுதாதி தெரிலே அந்த மோகமாங்காலன் இதில் பொறிஞ்சிருக்கிறது தான் மோகமாக யமன் அவனை அத்தகைய முழுதும் வென்று அப்பதம் சேரும் முழுத ஜெயிக்கணும் அப்படி கேட்கலாம் என்ன நீங்க எப்படி சொல்லிவிட்டீங்க அப்புறம் குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துறது உடனே நம்ம சைர்வத்தி விட்டுறதா அவனை துரத்தி போடுறதா என்ன ஒன்னு புரியலையா அபிமானத்தான் அவரை சொல்றது சாஸ்திரம் சொல்லுறது அப்படி பொருள்லாம் விடாம இருக்கலாம் விடக்கூடிய வைராக்கியம் இருந்தால் விடலாம் அப்படியே பிரார்த்தனை இருந்தால் விடலாம் எப்போது வைராக்கியம் சீருமா இருக்கோம் அப்போது விட்டு போகலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆதிசாரத்தில் அங்கேயாரம் பண்ணியிருக்கார் தீவிர வைராகம் இருந்தால் போகலாம் மந்த வைராகியம் போகிற பாவம்தான் அதனால நல்லா யோசனை பண்ணி இனி போனாக விரும்பாத நிலையில் இருந்து எப்படியாவது ஆயுள் வரைக்கும் பண்ணி ஞானத்தடைவோம் இல்லைன்னு மரணம் அடைவோம் என்ற ஒரு தீவிர தைரியம் இருந்தால் தான் சன்னியாசியா போகணும் ஒழிய மற்ற சன்னியாசியா போக தகுதி இல்லாதவர்கள் அப்புறம் என்ன பண்ண கஷ்டமா இருக்கே கஷ்டப்பட்டுதான் ஆகணும் வேறு வேலை இல்லை ஏன் பாவத்துக்கு கஷ்டம் வரதான் செய்யும் துக்கம் வரதான் செய்யும் அப்போ எப்படி இருக்கிறது அகிமானத்தை வாழணும் கடமை நிமித்தமாக குடும்ப வாழணும் எனக்கும் வைராக்கியம் இல்லை நான் சன்னியாசி போக தகுதி இல்லைவன் அல்லன் அதான் என்ன செய்யணும் எல்லாத்தையும் இருக்கணும் கிரகத்துலேயே துக்கம்தான் தோற்றுது இருந்தாலும் கடமை இவ்வளவு இருக்கு கடமை என்னன்னா கடன் தான் கடல தான் மை விகிதி மரியாதை விகிதி அது அவ்வளோதான் கடன் தான் கடன் கட்டிட்டு தான் போகணும் எதுவரை கடைகள் இருக்கா கட்டிட்டு கட்டி கட்டிட்டுதான் புது கடை வாங்காமல் இருந்தா போதும் அதனால கடன் கட்டணும் கட்டிட்டு யாரும் கொடுக்கணுமோ கொடுத்து விட்டு மனை மக்கள் மக்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த கடன் தீர்ந்து போச்சு அப்படின்னு நினைக்கணும் நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சாத வேணும் கொடுத்துதான் இருக்காங்க மாப்பிள்ளிங்களுக்கு அழகுதான் இருக்காங்க அப்படின்னு கடை இருக்குன்னு அர்த்தம் போகலாம் சன்னியாசி பிரகசனா இருந்து வானவரசையும் போகலாம் சன்னியாசியம் போறது வைராகியம் தான் முக்கியம் மற்ற வைராக விழா போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் உயர்ந்து கடன் மூன்று முனிதி இருந்தால் அல்லலர மேதியாகி அமர் கி முல்லை நகை கடி மாத முற்றிய தினத்தில் ஒி உணர் உற்ற ஆமாள் கூறுவான் தான் சொல்றேன் போகலாம் இல்லன்னா முயன்று கடன் மூன்று இனிதி இருந்தால் கட்டியாச்சுன்னா போ கழிச்சி காலத்தில் இல்லை பாக்கு இருந்தாக்க தேவையில்லை அதோடு இல்லைன்னா கல்யாணம் பண்ணியாச்சு அப்போ வேற வந்து போனா போகலாம் போனது முதல்லேயும் போலாம் சவதால் சவதால் அப்படின்னாங்களாம் ராமதாஸுக்கு ஓஹோ நான் ஜாகிரதாருன்னு சொல்கிறாங்களா அப்போ ஜாகதாடு போய்யே போயிட்டாரா இப்போ என்ன அங்கே இருக்குது தரை போட்டிருக்காங்க தரைக்கிற பக்கத்துக்கு பொடியை போயிட்டாரா தேடி தேடி பார்த்தா காலை ஆலே காலை வெடி போயிட்டார் சதாசி பருவந்திரால் சின்ன வயசுல பண்ணவர் பெருசாக ஆகிடுச்சு பெருசாலும் சடங்கு செய்கிறாங்க அம்மா பசிக்கு தண்ணார் எப்போ என்னை செய்யணும் நான் சொல்றா வந்துடணும் இன்னும் கொஞ்சம் நேரம் பசி அப்புறம் தான் பசி ஆற முடியும் நீ பசிண்ணார் அப்போ தான் நினைச்சாராம் இந்த சடங்கு செய்யும் போதே இந்த பசிக்கு சோறு கிடையில இன்னும் கல்யாணம் இதே குழந்தைகிட்டு போட்டுட்டேன் சோறு கிடையா போயிருக்கே அப்படி ஒரே போயிட்டாரா அப்படின்னு சொல்லப்படுது வேற பரிபாவ வந்துடுச்சு காதிறந்த ஊசியம் வாராதான் கடைவழிக்கேன்னு மருதுவானன் அந்த சீட்டை எழுதி வச்சுட்டு போனார் பார்த்தார் ஓஹோ காதிறந்த ஊசி கூட வராதா அப்படின்னு உடனே போயிட்டாரு அவரு அவை இறங்க வந்தது என்னால ஓட்டை இருக்கு இல்லை நூல் கோக்கிறதுக்கு அது அறுந்து போச்சேன்னா ஊசி இதுதான் இருக்கும் அது உயர்த்த உவியமிலாவை கூட கூட வரதாங்கிறார் குப்பையில போடுற ஊசி கூட அவர் கூட வராது காது இருந்தால் தைக்கலாமில்ல தைக்கிறதுக்கு ஊசி அது அது கூட வராது அதுதான் கடைசி கடைவெளிக்க அப்படி எது வரும்போது அதே வரல என்ன பிற வருமா அப்படிங்கிறாரு ஆகவே இப்படி எப்போ வைராக்கியம் தீவிரமா இருந்தா போலாம் அப்படி இல்லாத போனா பெரும் பாவம் தான் அது இத்தனையோ நிறைய பேர் இப்படி அப்படிதான் தெரியுறாங்க முகம் இருக்கு அது முகமாம் காலம் தண்ணி முழுதும் வென்று ஜெயிக்கணும்ன்னா விவேக வைராகியம் தீவிரமான இருக்கணும் சன்னியாசிக்கு அதுவே வைராக்கியம் குடும்பத்தில் இருக்கும்போது அது ஒருவையை வைரக்கி வேணும் செலவனங்கள் சுருக்கிறது நம்ம தேவைகளை குறைச்சிக்கிறது இப்படி எல்லாம் செஞ்சால்தான் இது வைரக்கி வேணும் இல்லைன்னா முடியாது அதனால அப்படி ஜெயிச்சாதான் அப்பதம் சேர முடியும் என்று சொல்ற மெத்திய தொக்கும் மேதே மேத சுத்தை சுத்திய நரம்பிரத்தம் மல மூத்திரங்கள் இத்தனை வகை நிரம்பி இருக்குமே தோள தேகம் இத்தேனும் வையகத்தில் இகழ்ந்திடும் பொருள் வேறு உண்டோ ஓராது பாட்டு இதில் தூளதேக நிந்தி பண்றார் தூள தேகை தேகமானது நிந்திக்கதே வெளியே வேறு போலத்தக்கது அல்ல அது எப்படி இருக்கு அவ்வளவு என்ன விசாரம் பண்ணாலும் கூட உடனே போயிடாது என்ன ஜென்மாந்தனங்களில் இதில் சுக புத்தி சத்திய புத்தி கண்டு இருக்குது மனசு அது ஜீவன் அங்கீகாரம் பண்ணியிருக்கான் அதை சீட்டன் சட்டனு போயிடாரு இருந்தாலும் தொடர்ந்து இந்த விசாரம் பண்ணாக போகணும்னு அர்த்தம் அது எப்படி இருக்குது மெத்திய தொக்கு மெத்தியன்னா பொருந்திய தொக்கிந்தியம் தோல் தான் அர்த்தம் தொக்கன்னா தோல் மேதை மேதையென்னா கொழுப்பு மேதசு மூளை மஜ்ஜை கொழுப்பு தான் அத்தி எலும்பு சுற்றிய நரம்பு சுற்றி இருக்கிற நரம்புகள் இரத்தம் சேப்பு நல்ல இரத்தம் சுழல் மல மூத்திரங்கள் இல்லை சுற்றி கழிவு பொருளாகிய மலங்களும் மூத்திரங்களும் இத்தனை வகையை நிரப்பி நிரம்பினார் இதாக நிரம்பிய மலஞ்சோறும் என்பது வாயில் குடிலை அப்படின்னார் மலங்கள் ஒளிக்கொண்டே இருக்கான் அந்த வாயுடைய குடிலை இது ஒரு ஏதாவது கூண்டு அர்த்தம் அப்படி இருக்கான் இத்தனை வகை இருக்கும் ஏ தோல வேகம் இந்த இத்தினம் வையகத்தில் இந்த உலகத்தின் கண்ணே இதை விட வேறுண்டோ இருக்கான கிடையவே கிடையாது ஆனா இதை விட வேண்ட பொருள் இல்லை என்று அபிமானிக்கிறாங்க அபிமானம் எதில இருக்கு சுழசை விட வேறு அப்புறமேலே அழகுபடுத்திக்கிறது இந்த மயிறு மயிரில் என்ன அழகு பாருங்க அப்படி அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் இழிவு பொருந்தியது இதுக்கு இவ்வளோ வாடு செய்கிறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ மயக்கம் வருக்கு பாருங்க அதுதான் பெரிய மயக்கம்ங்கிறது கலன் காலன் யமன் மயக்கமாக யமன் அந்த யமனை சமானப்படுத்துறதுக்கு என்ன முடியுமா யமன் கிட்டே பார்க்கலாம் நிற்க முடியுமா நசிகான் சொல்லப்படும் நசிகாஸ் அதனால் என்ன மற்றவங்கள யார் நிற்க முடியும் ஏன் என்ன அவனுக்கு வைராக்கியம் தீவிரமாதிரி விவேகம் தான் வேணும் வைராகியம் அவ்வளவு தீவிரமா அது வரைந்து வந்து வைராக்கியம் நூறு வருஷம் இருக்கலாம் இளவையோடு சக்கரவர்த்தியா இருந்துக்கிட்டு போகபாக்கியம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறார் நூறு வருஷமா அதுக்கு மேல அதுவும் இருக்காரு அப்புறம் அப்புறம் இல்லாத போகண்டியிருந்தான் நூறு வருஷம் இருக்கிற அந்த போகபாக எனக்கு வேண்டாம் நிரந்தரமா இருக்கிற புத்தகம் எதுவும் அது கொடு இது நூறு வருஷம் தற்காலிகமானது தானே நிரந்தர சுத்துவ வழி சொல்ல அப்புறம் இவன் அதிகாரி வைராக்கியம் தீவிரமா இருக்குன்னு சொல்லப்படுது கட்ட வந்து மற்றவங்கள ஒரு வருஷம் போக பாக்கியம் அனுப்பிச்சுருக்க சரிங்கிறாங்கல்ல ஒரு நாள் ஒரு டீ ஒரு காப்பிகள்லாம் சேரிங்கிறாங்க என்ன பண்றது அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இல்லை வைராக்கியம் தீவிரமா இருக்கணும்னா அந்த ஞானத்துக்கு தெளிவிடுவான்னு அந்த கதை வந்து காட்டுறாங்க இத்தனை வகையிலிருந்தே இருக்குமே தோல தேகம் இத்திலும் இதை விட வேற என்ன இருக்கு இழந்துவிடும் பொருள் வையகத்தில் உண்டோ வேறுண்டோ அந்த ஓகே இல்லைன்னு அர்த்தம் ஆகவே சிறுத்தில் தேவன் எந்தை சொல்கிறார் நாம் என்னதான் எந்த பண்ணாலும் கூட ஒரு நாள் நல்லா போயிடாரு அந்த அய்மானம் அதுதான் இருக்கும் சிறுக சிறுக விசாரம் பண்ணி பண்ணி படிப்படியாக தான் குறைக்கணும் முடியாது ஒரு நாள் குறைக்க முடியாது அய்மானத்தை ஒரு நாள் விட முடியாது அய்மானத்தை விட சொல்கிறாங்கன்னு சருத்தை விட சொல்ல மூடவர்கள் சருத்து விடுறாங்க அய்மானத்தை விடாம அது பாவம் ஆமாம் அது பாவம் அது வந்து அவர் பெய அலையணும் இங்கே சரீரத்தில் ஐமானத்தை விட்டு இருந்தவன்னா ஆயுள் வரைக்கும் இருக்கலாம் அதனால் ஐமானத்தை விட்டு எல்லா காரியங்களையும் செய்யலாம் கடமையில் ஐமானம் வைத்து கெடுத்த திருப்தி அடைந்து கொண்டு செய்யலாம் அந்த கிடத்தில அந்த திருப்தி வைராக்கியம் இது வைராக்கியம் கூட வரும் சாமானியம் வந்துடுறதில்ல வைராக்கியம் இல்லைன்னா வரவேடாது கிடைச்சிட்டு திருப்தினா என்ன வரணும் நான் ருசி வரத்தான் செய்யும் கண் பார்வைக்கு பல விஷயங்கள் வேண்டியதாக இருக்கும் நமக்கு எவ்வளோ முடியுமோ அவரை வச்சுக்கலாம் முடியும் இல்லைன்னா விட்டு விட்டுற வேண்டியது தான் அப்படிப்பட்ட ஒரு அபியாச பலம் இருக்கணும் அப்போ தான் அறிமானம் போய்றதுன்னு அர்த்தம் அதுக்காக சாப்பிடாமல் பட்டி போகிறத அர்த்தம் இல்லை வாய் குழந்தை சாப்பிடணும்னு அர்த்தமில்லை ருசியாக சாப்பிட்லாம் சாப்பிடலாம் சாப்பிடும்போது இது நமக்கு கருது பண்ணாமல் இருந்தால் நல்லது நல்லது கணம் வாங்காமல் சாப்பிட்டா நல்லது இப்படிப்பட்ட மேதியோடு அது சாப்பிடலாம் விஷயம் சாப்பிடலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தவறாக தப்பு தனி பெஞ்சி வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா அதுதான் துக்கத்துக்கு ஏது அதனால் அபிமானத்தோட குடும்பாளுக்கும் செய்யலாம் சன்னியாசியாக போனாலும் கூட அங்கேயும் அபிமானம் விட்டால்தான் இருக்க முடியும் அவனும் தேகபோஷனை பண்ணான்னா அவனும் இருக்க முடியாது ஏ பெரிய சம்பாதிச்சிக்கோல போதும் பூசிக்க தொடர்ந்தவோரிடமேயாகும் இந்த வாக்கையே நவத்தை இலங்கு ஜாக்கிரமேயாகும் நூற்றி ஓராது பாட்டு முன்னூறாவது பாட்டுல சூழந்தகை தெய்வத்தை நிந்தை சொன்னார் அது குற்றமுடையது தான் என்று சொன்னார் அடிப்பட்ட குற்றமுடைய சரிகரமாக இருந்தாலும் கூட நம்ம இஷ்டத்துக்கு வரவோ அது பார்க்கவோ முடியாது அது முன் ஜென்மங்களை செஞ்ச கர்மத்துக்கெடா கிடைக்கும்ங்கிற தலைப்பு முந்திய கர்மத்தாலே அனாதிகாலம் தொட்டு செய்த புண்ணிய கர்ம பாவகர்ம மிஷர கர்மங்கள் பயனாக சஞ்சயத்தில் உள்ளதை பரிபாக ஆன கர்மங்களை மட்டும் வெளிப்படுத்தி பிரார்த்தமாக அமைக்கிறார் ஈஸ்வரன் அந்த வரிபாகமாக ஆன கர்மங்கள் தான் பிரார்த்தமாக ஒருமை வழியாக பரிமா ஆகாதலாம் என்ன அப்படி இருக்கும் அது அடுத்த ஜென்மத்துக்கு வரும் ஒரு முறை பிரார்த்தம் உதயமாச்சேன்னு சொன்னால் ஒரு சைவத்தில் மட்டும் இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு சைவத்துக்கும் தொடர்ந்து கூட பிராரதம் அமையும் சொல்லப்பட்டிருக்கு இதுபோல் நம்ம வீடுகளில் உணவுப் பொருளில் மாதாந்திர சாமானும் வாங்கிறது உண்டு லோ ரெண்டு மாதம் மூணு மாதம் சேர்த்து கூட வாங்கறது உண்டு அப்படி போல் பரிபாகத்தை பொறுத்து பணத்தை பொறுத்து ரெண்டு மாதம் மூணு மாதம் சேர்த்து வாங்கிறது உண்டு நீங்கள் பரிபாகமான அந்த முன்னால் நிற்கும் போது இந்த பெரிய ஆனால் அடுத்த பிறகு உடனே போகணும் பிரார்த்தம் தொடர் பிரார்த்தம் பார் அப்படி அமர்வு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால தான் மனிதனாக பிறந்தவன் அவன் பாவகர்மத்தினாலே மிருகமாக பறையாக பிறந்தால் சொல்லப்பட்டிருக்கு இப்போ சிறுவாபுரணத்தில் வருது கருங்குரிக்கு முத்திக் கொடுத்தது அப்படின்னு அவர் வந்திருக்கு அப்போ அதை காரணம் என்ன முன் ஜென்மத்தில் அவனுக்குடிய பாதை செஞ்சதுனால பக்தனாக இருந்து கூட வந்ததுன்னு அது காட்டப்பட்டிருக்கு அப்போ அதில் முத்தி அடைஞ்சான்னு சொல்லப்படுது அதாவது ரெண்டு பிரதம் சேர்ந்து அமைஞ்ச பிறார்ந்தவன் அர்த்தம் பண்டிகை குட்டிகள் பண்டிகட்டிகள் வந்தது அப்படித்தான் அவர்கள் பண்டிகட்டிகளாக பிறந்து மந்திரிகள் ஆக வேண்டிய பிரார்த்தம் இருக்கு அப்படி பிரார்த்தம் அமைஞ்சிருக்கு முகம் பண்டிகை முகம் உடம்புல மனித உடம்பும் அவர் மந்திரிகளாகினார்கள் காரணம் என்னன்னா அந்த பிரார்த்தமானது பரிபாவத்தை பொறுத்தான் ஈஸ்வரன் பிரார்த்தம் அமைக்கிறார் அப்படி பிரார்த்தத்தை அப்புறம் நம் இச்சை கலை அனிச்சை பிரிக்கிறோம் நாம் பிரிக்கிறோம் சாஸ்திரம் பிரித்து இருக்குது அது தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் இது நடத்துறது வாசனைகள் வாசனை செஞ்சது அடங்கியிருக்கு அதையும் கவனிச்சு தான் செய்கிறார் வாசனை ஆசைகள் தான் ஆசைகள் ஆசைகளையும் புண்ணியபாவ மிஸ்ர கர்மங்களையும் அனுசாரம் பண்ணி தான் பிரார்த்தம் என்பது கருத்து அப்படி அமைக்கிற பிரார்த்தம் அனுபவித்தபோது செய்கிறோம் நிற்காது அது விலையில் சில கண்டங்கள் சொல்லுவாங்க கண்டங்கள் என்ன உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இருக்கும் அது புண்ணியம் எதாவதுன்னா தப்பிச்சு விட்ரு ஆனால் கடைசியும் ஆயுள் படம் இருக்குது அது எந்த காரணத்திலாம் தப்பாது அது முடிஞ்ச நிலை அது உயிர்வாராக போயிடும் இப்படிலாம் அந்த சரீர விவகாரத்தில் ஈஸ்வரனுடைய நிர்வாகம் இருக்குது முன் சொன்ன தோல போதம் அனாதியாக சொல்லப்பட்ட அந்த கர்மம் இருக்கு அதில் முன்னேறு சொல்லப்பட்ட தூள போதங்கள் இருக்கு பிரிதியா புத்தியை ஓய் ஆகாயம் சொல்லக்கூடியாது தந்த இத்தூள தேகம் இது பஞ்சீகரணமான பிறகு வந்த தூள தேகம் எது ஆன்மாவுக்கு ஆத்மா தடை கிடையாது எங்க இருக்குன்னு அர்த்தம் எங்கு நிறைந்த சச்சிதானந்தமாக சத்யதானந்த நித்திய பூர்ணமாக இருக்கிறேன் ஆத்மாவுக்கு தொந்த போகம் புசிக்க கர்மானுசாரமாக வந்த போக பாக்கியங்களை அனுபவிக்க தொடர்ந்த ஓரிடமே ஆகும் தொடர்ச்சியாக இடைவிடாமல் அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடம் இதுதான் இது போக ஆலயம்னு பேர் இவனுக்கு தூர் சேரும் போக ஆலயம் போகங்களை அனுபவிக்கிறதுக்கு இடம் சூச்சியம் போக சாதனம்னு பேர் அது சாதனம் இது அனுபவிக்க முடியாது அப்புறம் ஜீவன் போகி அனுபவிப்போன்னு அர்த்தம் அதனால இந்த தொந்த போதம் ஒசிக்க தொடர்ந்த ஓரிடமே ஆகும் இந்த ஆக்கையின் அவத்தை இலங்கு ஜாக்கிரமே ஆகும் இந்த அவசைக்கு என்ன பேரு ஜாக்கிரவாசைன்னு பேர் கொண்டு சோழ சேரும் செயல்படும் ஜாக்கனாவாசிக்கு மேலே சப்பனவாசி போகும் சோழ சேருக்கு வேலை இல்லை அங்கே இன்னும் பிரார்த்தமும் செயல்படுறதில்லை அங்கே என்ன செய்யுது அந்த காலத்தில் உள்ள வாசனைகள் செஞ்சதில் உள்ள வாச அந்த காலத்துல வாசனை பிரதானம் சில சமயத்தில் உள்ள வாசனை வெளிப்படும் வாசனைகள் அப்படியே வந்து பலனும் கொடுக்க தோட்டம் உண்டாகிறது இல்லை பரணாமடையும் ஒருவன் இங்கே பயந்து சுகாதாரமாக இருப்பான் அது சொப்னத்தை தைரியமாக கூட இருக்கலாம் இங்கே ரொம்ப தைரியசாலையாக இருப்போம் அங்கே பயந்தனாக இருக்கலாம் மாதிரியே இருக்கணும் அந்த மா வாசனை படி அவன் வெளிப்பகட்டாக தைரியம் காட்டலாம் உள்ளே ஒரு சூட்சமான ஒரு பயம் இருந்திருக்கும் அது வாசனினால் பயனு தோற்றும் ஆக சொனமுங்கிறது அந்த கரணத்தினுடைய பரிணாமம் தான் பரிணாமத்தோடு வாசனை கூட அதனுடைய பின்னணி அதுதான் அதோட முக்குணங்களுடைய பரிணாமம் உண்டதில்லை சுத்தரேதமஸ் இவ்வளவு சேர்ந்தது சொப்பனத்தில் ஒரு கதம்பம் ஆனாலும் அது சத்தியம் போல தான் தோற்று சத்தியம் அல்ல சத்தியம் போல் தோற்று ஜாகிரத பிறகு அது மித்தியை நிச்சயிக்கிறோம் அதே தான் இந்த தோழசீரம் தோளசீர விவகாரங்கள்லாம் சத்தியம் போல தான் தோற்று பிரம்மஜாக்கரம் வரும்போது மித்திய நிச்சயிக்கிறோம் அதுதான் ஞானிகளுடைய நிலை அப்படி நிச்சயம் பண்ணும்போது அவனுக்கு பயமாசு இருக்கிறது இல்லை தான் காரணம் மித்திய நிச்சயம் சொப்பனத்தில் கண்டாதே சத்திய புத்தியானது ஜாகிரத வந்த பிறகு சொப்பனத்தை விசாரம் பண்ணி பார்த்தா அது மித்திய தோற்றி தோற்றுக் கொடுத்து அங்கே வந்த பயம் ஆசைகளை பற்றி நினைக்கும்போது அங்கே சத்தியமாக தோறினால பயமாசு வந்தது இப்போ அந்த சத்தியம் இல்லாதனால பயம் இல்லை ஆசை இல்லை என்று சபானம் கிடைக்குது அதே போல பரமஜாதத்தில் உள்ள ஞானிகளுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த விதமான காட்சிகள் வந்தாலும் அதில் மயக்கமோ அல்லது ஆசைப்படுவதோ அல்ல பயப்படுவதோ கிடையாது அதுதான் பிரம்ம நிச்சயம் பிரபஞ்சம் மித்தை நிச்சயம் பிரம்ம சேத்தையும் பிரபஞ்சம் மித்தை இது தத்துவானு பேர் இதனால் இங்கே மட்டும் இல்லை திரு லோகங்கள்லேயும் அவங்களுக்கு கிடையாது சொர்க்க மத்திய பாதால் மூன்று லோகங்கள்லையும் கிடையாது இதனால் அதையும் மித்தைதான் அத்தனையும் போய் தானே ஆனந்த வடிவுனாருங்க எல்லாம் மித்திய தான் அப்படிங்கிற பாவனை ஜடம் தான் அதான் ஞானம்னு ஜனஞானி பூமி இப்போ மேல் பூமிகளாக சுகத்தாரதமியம் மன நிச்சயம் மூணு பூமிகளுக்கு மித்தியார்த்த நிச்சயம் உண்டு அது நிச்சயம் வந்ததுனால தான் அவர்களுக்கு பயமாசை போகிறது ஒழிய இல்லை போகவே போகாது எதனால மித்தியங்கிற பதார்த்தத்தில் ரெண்டாவது வஸ்து அது தோட்டம் அதனால் பயமாசு இருக்கிற நியாயமில்லை துவை மதங்களில் சத்திய புத்தி இருக்கு பிரபஞ்சம் சத்தியம் ஜீவன் சத்தியம் ஈஸ்வரன் சத்தியம் மூணும் சத்தியம் அதில் ஈஸ்வர சத்தியம் ஆதார சத்தியம் இது அதே சத்தியம் ஆதாராதயபந்தம் இப்படியெல்லாம் அவங்க கொண்டு போகிறாங்க அதனால் ஜீவன் ஆதாரமாக இருக்கிறதுனால ஈஸ்வரன்னை சரணாதி அடைஞ்சா இருக்கணும் இல்லை என்ன சொந்தம் கிடையாது இப்படி ஒரு சமான் சொல்லிட்டு போகிறத வழியே அது இங்கே பயமாசி இருக்குத்தான் செய்யும் ஏ பிரபஞ்சமும் சத்தியம் இவனும் சத்தியம் ஈஸ்வனும் சத்தியம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள துக்கம் கஷ்டங்கள் போனோம்னா ஈஸ்வரன் நாடி இருக்கணும் அவர் தான் வாஸ்தவமாக ஆதாரமாக இதெல்லாம் வா வாஸ்தவமா இல்லையே அப்படின்னு சொல்றதில்லை இது ஆதா ஆதீய சத்தியம் இது இது கிடையாது சத்தியம்தான் சுதந்திரம் இல்லை என்பது கொல்லியம் இப்படி குழப்பம் வேதாந்தாந்தவரை எல்லா மதங்களும் ஒரு குழப்பம் பண்ணுறாங்க அது அவிசாரப்பூசலுக்கு சத்தியம் போல தொட்டும் நியாயமா தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னால் விசாரம் இல்லை விவேகம் பயிராக்கியடைய வேதாந்தத்தில் சகலமான சந்தேகங்கள் போனா தான் மனசு ஒடுங்குங்கிறதுக்காக எல்லா சந்தைகளும் போக்கிறாங்க போன அந்த மனசு போனால் ஒடுங்கும் அப்புறம் அந்த சந்தேகம் வர்றதில்லை வராத காரணத்தினால மனதானால் ஒடுங்கிருக்கும் இப்போ வாதம் பண்ணுறாங்க விவாதம் பண்ணுறதில் இவனுக்கு வா எதிர்வாதம் பண்ணுறது செய்திகள் இல்லைன்னா பெதாக ஒடுங்கிறான் இல்லை பெசாக அமைஞ்ச அமைஞ்சடைஞ்சிடும் அப்போ தோத்தவனாக ஒத்துக்க வேண்டியிருக்கு அப்படித்தானே அந்த அம்மா அடங்கினது உபயபாரதி ஆயிரம் எல்லா கேளுக்கும் பதில் சொல்ல முடியல பதினேழு நாள் வாதம் பண்ணியும் அப்புறம்தான் இந்த காம கலையை பற்றி பேசணும் அதன் பிறகு தான் அதன் பிறகு அந்த நூல் வழி அமரகங்கிற நூல் வந்ததுனால பதிச்சு பதிச்சு அதுதான் அடிங்கி போச்சு பேச அடிங்க போச்சு பாருங்கள் அதே போல தான் இங்கேயும் திரு லோன்களை பற்றி சிந்தனை வன்னி வண்ணி இது வெறும் தோற்றம் நிச்சயம் பண்ண அந்த மனத்தான ஒடிங்கி போகுது அந்த ஒடுக்கம் தான் திருப்பளி பேர் அப்படி ஒடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு சாஸ்திரங்கள் சிறுவன மன்னாதையும் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி பண்ணல என்ன விளக்கம் கிடைக்காது சகல சந்தேகமும் போய் அதிவுதம் காணாதல் அவரோட்ச ஞானம் என்பாருன்னார் எல்லா சந்தேகம் போகணும் ஏன் சந்தேகம் எடுத்து பண்ணிக்கணும் இப்போ நம்ம சமான் கிடைக்கிறதுனாலும் கூட வேறு எந்த ரூபத்தில சமாளம் உண்டாக்கிக்கணும் உண்டாக்கிறேன்னு சொன்னாக்கா அதை மழை துளிச்சுக்கிட்டே இருக்கும் ஐயன் போ அறந்தே உண்டோ துக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் சந்தேகம் உடனே அது சம்மந்தப்பட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவர் சொன்ன சமாதானம் சரியா இல்லைன்னாக்கா இன்னும் வேதங்களே கேட்டு தெரிஞ்சு வேண்டியதுதான் சாஸ்திரங்கள்ல விளக்க கிடையிலன்னா அது சம்மந்தப்பட்டவர்கள் கேட்க கேட்கத்தான் வேணும் அவர் சொல்லக்கூடிய சமாதானம் சரியில்லைன்னாலும் இன்னும் அரேஞ்ச் பண்ணத்தான் வேணும் இப்படி எல்லாம் வேதாந்தத்தில் முழு சொந்தம் கொடுக்குறாங்க விசார ஜென்னி ஞானம் என்று பெருகிய கந்தமாலை பெண் முதல் விவித தோல பொருள்களின் போகம் தன்னை புறத்துள்ள பொருள்கள பொறிகளாலே கருதுமி தேகத்தோட கவுதான் தால் பரவிய ஆன்மாவும் பகர்ந்த ஜாக்கிரமிதேயாம் இந்த பாட்டில தோழசேரத்தின் ஜாக்கிராசோளசேரத்தின் பெருமைன்னார் பெருமை சிறுமி தான் சொல்ல பெருகிய கந்த மாலை விசாரமாக இருக்கின்ற வாசனைகள் மாலைகள் பெண் முதல் மனை எல்லாம் விவீத தூளப்